நற்றினையின்ூற்றி எழுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள தொகுத்து வழங்குபவர் விருதுநகரில் இருந்து பாலசரஸ்வதி நிர்வாகத்திறனில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக மத்திய அரசு பட்டியல் வெளியிட்டுள்ளது மத்திய அரசின் பட்டியலில் கர்நாடகாவுக்கு மூன்றாவது இடமும் கேரளா எட்டாவது இடமும் மற்றும் தெலுங்கானாவுக்கு நூற்றி பதினொன்றாவது இடமும் கிடைத்துள்ளது சுனாமி ஆலி பேரலை தாக்கியதன் பதினைந்தாவது ஆண்டு நினைவு தினம் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நேற்று அனுசரிக்கப்பட்டது தமிழகத்தில் முதல் முறையாக மலைப்பாதைகளில் வாகனங்கள் பள்ளத்தாக்கில் விழுவதை தடுக்கும் கொரியன் தொழில்நுட்பமான சுழலும் ரப்பர் தடுப்பு சுவர்கள் உதகையில் அமைக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலையொட்டி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் சூரிய கிரகணத்தை அதற்கான கண்ணாடியின் உதவியுடன் பொதுமக்கள் மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் சூரியனின் மையப்பகுதியை நிலவு மூன்று நிமிடங்களுக்கு மேல் மறைத்தது தேனி ஈரோடு சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியவில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கணுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் பிறந்த நாள் வாழ்த்து கூறினர் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ரூபாய் இருபத்தி ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் முறைகேடு நடந்திருப்பதாகவும் கைத்தறித்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் முதல் மந்திரி கமல்நாத் தலைமையில் காங்கிரசார் பேரணி நடத்தினார்கள் இந்த ஊர்வலத்தில் மந்திரிகள் உள்பட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர் சட்டம் தங்கள் மாநிலத்தில் அமல்படுத்தப்படாது என முதல்வர் கமல்நாத் தெரிவித்தார் ஜார்கண்ட் முன்னாள் முதல்வர் ரகுபர் தாஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தேர்தல் பரப்புரையின் போது ஹேமந்த் சோரனின் ஜாதி பற்றி ரகுபர்தாஸ் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கவுஹாத்தியில் சமூக செயற்பாட்டாளர் அகில் கோகோய் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடியதாக அகில் கோகோய் அசாம் போலீசாரால் டிசம்பர் பனிரெண்டில் கைது செய்யப்பட்டார் திருநங்கைகள் கல்வி அறிவில் மேம்படவும் அவர்கள் தயக்கமின்றி எந்தவித கேலி கிண்டல்களுக்கு ஆளாகாமல் கல்வி அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குசிநகர் மாவட்டத்தின் பசில் நகரில் தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு வருகிறது இங்கு திருநங்கைகள் ஒன்றாம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை படிக்கலாம் இது தவிர அவர்கள் ஆராய்ச்சி படிப்பும் படிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல் ஒன் செயற்கை விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் கல்லூரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளை சந்திக்க சென்ற பாஜக எம்பி பிரக்யா தாகூரை மாணவர்கள் முற்றுகையிட்டு பயங்கரவாதியே திரும்பப்போ என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜிஎஸ்டி வசூலில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு ரூபாய் இருநூற்றி முப்பது கோடி அபராதம் விதித்து என்ஏஏ உத்தரவிட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் நேற்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை குலைக்கும் வகையில் சக்தி வாய்ந்த புயல் தாக்கியது நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள தொலைதூர கிராமங்கள் மற்றும் கடற்கரைகள் உள்ளிட்ட பிரபல மையங்களில் புயல் தாக்கியது இதில் பதினாறு பேர் பலியானார்கள் ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன துருக்கியில் அகதிகள் சென்ற படகு ஏரியில் கவிழ்ந்ததில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களால் அமைதி ஆர்வலர்கள் இருபத்தி பேர் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்து ஆண்டுகளில் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கிய ஐந்து பேரின் பட்டியலை விஸ்டன் பத்திரிகை வெளியிட்டது டிஸ்டன் வெளியிட்ட பட்டியலில் விராட் கோலி டிவிலியர்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் இடம் பிடித்தனர் நாலு வீரர்களுடன் மகளிர் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கும் ஆஸ்திரேலியாவின் ஆல்ரவுண்டர் எல்லிஸ் பெர்ரியும் இடம் பிடித்தார் தெலுங்கு படமான மகாநதி படத்திற்காக தேசிய விருது பெற்றார் கீர்த்தி சுரேஷ் இதை பாராட்டி ரஜினி மற்றும் இயக்குனர் சிவா படக்குழுவினர் பலர் கேக் வெட்டி கீர்த்தி சுரேஷை வாழ்த்தினர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இந்த கொண்டாட்டம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச் சேவை நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்